மனோ பிரிதவி மீமா பிரோ ஓரா சந்தாமி ருதம் வதிஷாமி சி தன்ம தரம விஷா ஹரி ஓரு நம ோ முதல்மன்ற ஆகவேவிர நியஞ்சனிஷத் சீக்க லோகானுசிருஜா இப்பநேஷத்தை எடுத்தோன்னே ஆத்மாவா அப்படி சொல்றது ஆத்மா அப்ப ஆத்மா என்றது ஆப்னோதி இதி ஆத்மா ஆ தத்தே இதி ஆத்மா அதிதி இதி ஆத்மா அத் இ ஆத்மா இது ஒண்ணு எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதோ அதுக்கு பேரு ஆத்மா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது எதுவோ அது ஆத்மா அப்புறம் எது ஒன்று வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கொடுக்கறதோ எது ஒன்று அனுபவத்தை கொடுக்கிறதோ அதுக்கு பேரு ஆத்மா எது எக்ஸிஸ்டன்ஸ் பர்மனண்ட சத்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அதுக்கு பேரு ஆத்மா எது ஒன்று எல்லா விஷயமும் எதனிடத்தில் ஒடுங்குமோ அதுக்கு பேரு ஆத்மா அப்படி பிரளய காலத்திலே இதெல்லாம் எதுக்கிட்ட போய் அடங்கிறதோ ஒடுங்கிறதோ அதுக்கு பேரு ஆத்மா அப்போதி இந்த ஆத்மா எடுத்துக்கலாம் என்ன சொல்றதுன்னா புரிஞ்சுக்கோங்க ஆத்மா ஏவ ஆசி ஆத்மா மட்டமே இருந்தது ஆத்மா மட்டுமே இருந்தது ஓகே வாட் வாஸ் இதம் ஆத்மா ஆசி இதம் என்றால் குழு பிரபஞ்சம் நம்ம பார்த்து அனுபவீங்கன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ் இது எப்படி இருக்கிறது இந்த இதம் என்றால் இந்த பிரத்யக்ஷ ரூபமான கோச்சர ரூபம் ஜகத்து பார்த்து அனுபவிச்சுட்டு ஹோல் ஜகத் இருக்க இந்த ஜகத்து இதுக்கு எப்படி இருந்ததுதான் இதம் ஜகத் இந்த ஹோல் காஸ்மா இந்த ஆத்மாவுக்கு இந்த வரத்துக்கு முன்னாடி ஆத்மா இருந்தது ஜத்துவர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆத்மா இருந்தது அப்படின்னு அப்ப இதம் ஜகத்து ஆத்மா ஆசி இதம் ஜகத்து ஆத்மா ஆசி அப்போ இந்த சப்ஜெக்ட் திஸ் இஸ் யூனிவர்ஸ் வாஸ் ஆத்மா அப்படி சொல்லியா இந்த ஜகத்து தான் ஆத்மாவாக இருந்தது ஓகே அக்ரே சிருஷ்டிக்கே பூர்வம் அக்ரேனா சிருஷ்டிக்கே பூர்வம் சிருஷ்டிக்கு முன்னால் இந்த சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடி ஆத்மா இருந்தது ஓகே இப்ப வந்து இது என்னது பூஜா அழகா இருக்குங்க இந்த பூஜா வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்தது ஓகே கரெக்டா இந்த பூஜா வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்தது ஓகே இந்த பூஜா கரெக்டாண்ட் கரெக்டா இருக்கா இந்த பூஜா வரத்துக்கு முன்னாடி களிமன் இருந்தது அதனால இந்தமன் புரிஞ்சு போறோம் அப்ப சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி இருந்தது அக்ரே எது இருந்தது ஆத்மா தான் இருந்தது தஸ்மாத் ஏத்தஸ்மாத் ஆத்மனா ூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆப்பஹா அத்தியப்ப பிருத்திவித்திவியா ஓஷதையா ஓஷதவியோ அண்ணம் அண்ணாத் புருஷா இது தைத்திரிய உபனிஷத்துல இருந்து அப்போ இந்த ஆத்மாவிலிருந்து தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்தது ஓகே அப்போ இது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹோல் களிமண்ல்தான் இந்த பொம்மையெல்லாம் வந்தது ஓகே ஸோ இது வந்து இது என்னது இது வந்து அந்த இது இருக்க சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது உள்ளற வைக்கிறதுக்கு இது ஓகே ஸோ இந்த பாட்டு ஸோ இதெல்லாமே வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி அது வந்து கிளே ஓகே கிளே அந்த கிளே தான் இத்தனை சுரூபமாக யூனிவர்ஸாக வந்திருக்கிறது அதுதான் இத்தனையா மாறி இருக்கிறது அப்ப சிருஷ்டி உற்பத்திக்கு முன்னாடி ஆத்மா இருந்ததுன்னா ஆத்மாவிடம் இருந்துதான் இவைகள் அனைத்தும் தோன்றின சிருஷ்டிக்கு முன்னாடி ஆத்மா இருந்தது அதனால ஆத்மாவிடமிருந்து ஜகத்து தோன்றியது பானை தோன்றியதற்கு முன்னாடி களிமண் இருந்தது களிமண்ணிலிருந்து பானை தோன்றியது வெரி சிம்பிள் ஓகே அது போல ஆத்மா ஜகத்து வேறு வேறு அல்ல அப்போ இப்ப எப்படி ஆகிறது இப்போ ஜகத் இஸ் ஆத்மா ஆத்மா இஸ் ஈக்குவல் புரியல என்ன சொல்றது ஜகத்தாக உள்ளதுதான் இப்போது ஜகத்தாக உள்ளதுதான் ஆத்மாவாக இருந்தது இப்போது ஜகத் இப்பொழுது இப்பொழுது பானையாக இருந்ததுதான் கலிமண்ணாக இருந்தது இப்போ பார்த்து அனுபவிக்கின்ற ஜகத்து தான் ஆத்மாக இருந்தது ஜகத் ஆத்மனே மத்தியே கால பேதா தேவ்தேதா ஓகே ஜகத்து அண்ட் ஆத்மா ஒன்றுதான் Only time is களிமண்ணா இருந்தது களிமண்ணா இருந்தது இப்ப பானையா இருக்கு ஆனா களிமண் இருக்கும்போது சப்ஸ்டண்ட் என்ன களிமண் தான் இப்ப பானையா பார்த்து இருக்கும்போது அதனுடைய சப்ஸ்டண்ட் என்ன களிமண் இல்லையா அப்போ ஒன்லி டித்தியாசம் இருக்கிறது மீதெல்லாம் அதே மாதிரி காரிய காரண பாவா காலம் வித்தியாசமாக உள்ளது அதை தவிர காரண காரியம் ஒன்றாக இருக்கு இதுதான் காரணம் பானைக்கு வரத்துக்கு காரணம் கழிவு இது என்னப்போ காரியம் இது காரியம் எனி ப்ராடக்ட் வித்தவுட் அது காரணம் இல்லாம காரியம் வர முடியாது இப்போ அப்பா அம்மா இருந்ததுனால தான் நீங்க இருக்கீங்க எப்படி சொல்றோம் என்ன கேள்வி இது நான் இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் அதனால் நாம காரியம் அப்பாம காரணம் எனி ப்ராடக்ட் காரியமாக இருக்கிறது காரணம் இல்லாமல் உங்கள் காரணத்திலிருந்தான் காரியம் வந்தாகணும் அப்ப காரணப்பூர்வம் ஆசீத் ததேவ இப்பேண உபல உபல எஸ் இனிம் காரிய உபல ததேவம் காரணம் பேசுறே நம்ம ஊழல முன்னாள் காரணமாக இருந்தது அதுவே எது இப்போது காரிய ரூபமாக உள்ளதோ அதுவே முன்னாள் காரண ரூபமாக இருந்தது ரொம்ப காரணப்பூர்வம் ஆசித் ததேவான காரிய ரூபேண உபலப்யே எது இதானின் காரிய ரூபேண உபலியத்தை தத்தேவ பூர்வம் காரண ரூபேண ஆசித் சொல்லையா அப்போ காரண காரிய பாவகாரியுடைய சொல்லப்பட்டது மறைமுகமாக சொல்றது பானைக்கு முன்னால் களிமண் இப்போது பானையாக உள்ளது பானை தான் களிமண் இது தெரியலன்னா மண்டையில் பார்த்து அனுபவிக்கின்ற ஜகத்து பரமாத்மா பார்த்து அனுபவிக்கின்ற ஜெகத்து பரமாத்மா தவிர வேற எதுவும் இல்லை அதனால ஜகத்து தான் பரமாத்மா ஜகத்து ஏன் ரெண்டாக சொல்லணும் பரமாத்மா ஜெகத்துன்னு ரெண்டு விஷயமா சொல்லணும் அப்படின்னா ஒன்று காரண அவஸ்தான் மற்றொன்று காரிய அவஸ்தா ஒன்று காரண அவஸ்தா மற்றொன்று தஸ்மா அவஸாம் பரமாத்மா உச்சே கியஸ்தாயம் ஜத்துஸ்தாயம் பரமாத்மா உச்சதே காரியம் ஜகத்து உச்சதே எல்லாம் என்ன இது வரைக்கும் என்ன சொல்லி என்ன பரமாத்மா ஜகத் காரணம் அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம் பரமாத்மா இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கார் இந்த ஜகத்துக்குமா பிரம்மன் பிரம்மன் பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான் அவர் தான் நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார் எப்படிப்பட்ட பரமாத்மா இருந்தாரு காரிய ஜகத்துக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டிருந்தாரு அப்படின்னா இது ஏராளமான சாரத காரிய ரூபமான இருக்கிற ஜகத்து முன்னாடி பரமாத்மா எப்படி இருந்தார் இதற்கு வந்து சங்கர பாஷ்யத்துல விழாவாரியா எழுதுறாரு ஓகே இந்த ஐத்திரிய உபனிஷத்துக்கு பக்கம் பக்கமா எழுதி தள்ளுறாரு ஓகே அந்த பக்கம் ஆனந்த் கிரீன் ஓட்டிருக்காரு அவரு வந்து கமெண்ட்ரி அதுக்கு மேல அவர் சங்கர் எழுதினதுக்கு சப்கமெண்ட்ரி அவர் அவர் வந்து பக்கம் பக்கமா எழுத ஓகே இதுக்கு இந்த ரெண்டு வரிக்கு இப்ப நம்ம பேசின ரெண்டு வரிக்கு பேசிருக்காங்க ஓகே அப்புறம் சங்கரபாஷ்யத்தை ஒட்டி திருப்பி வித்யாரண்ய சுவாமி என்ன பண்றாரு எட்டு பிரின்சிபல் உபனிஷத்துக்கு எட்டு பிரின்சிபல் உபநிஷத்து பிளஸ் இன்னொரு நாலு சேர்த்துக்கிறாரு பன்னெண்டு உபநிஷத்துக்கு ரெண்டு சாப்டர்ல இருபது சாப்டர்ல ரெண்டாயிரத்தி ஸ்லோகம் பண்ணியிருக்காங்க வித்யாரண்ய சுவாமி பேர் என்ன வித்யா ஆரண்யம் அதனால வித்யாரண்ய பே ஒர்க் அவ ஒர்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஐத்திரிய பிரிஷன் அவர் வந்து இந்த வந்து நூத்தி எட்டு இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட் பிரஜ்ஞானம் பிரம்மா அப்படி சொல்றதுதான் இங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசி எண்டு வரைக்கும் அப்படி கொண்டாரு அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி பரமாத்மா எப்படி இருந்தது ஓகே பரமாத்மா எப்படி இருந்ததுதான் இந்த ஹோல் சிருஷ்டி வரதுக்கு முன்னாடி பரமாத்மா எப்படி இருந்தது அப்படின்னா இங்க உபநிஷம் சொல்றது ஏக்ககா ஏவ ஏக்ககா ஏவ ஏக்ககா அப்படின்னா என்ன ஒன்று இன்டிகேஷன் என்ன ஸ்வகத பேத ரகிதா ஸ்வகத பேத ரகிதா அது என்ன சொகத பேத ரகிதகா பேதம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பேதம்னா பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது பேதம் பேதம் அஜானம் அபேதம் பேதம் துக்கம் அபேதம் சாந்தம் என்ன பேதம் இருக்கிறது சொகத்த பேதம் இருக்கிறது சொகத்த பேதம் நம்ம உடம்புல நிறைய இருக்கு பார்ட் ஆஃப் த பாடி பார்ட் ஆஃப் த பாடி என்ன பார்ட் பார்ட்டா இருக்குிறது. எங்கிட்ட வந்துனா பார்ட் பார்ட்ட கைடுறோம் உன. அப்படி எல்லாம் சொல்றறல. அதுதான் சொகத பேதம். ஓகே. அப்ப பார்ட் ஆஃப் தி பாடி போல இது இருக்குிறது. சோ கை தனியா இருக்குிறது, கால் தனியா இருக்குிறது, தலை தனியா இருக்கு, மூக்கு தனியா இருக்குிறது, கண்ணு தனியா இருக்குிறது. தனி தனி டிஃபரண்ட். டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன், டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஷேப். இதுக்கு பேரு சொகத பேதம். நாட் ஈவன் a யூனிஃபார்ம இல்ல. இல்ல. யூனிஃபார்ம இல்ல. நம்ம உடம்புக்குள்ள ஒரே யூனிஃபார்ம இல்ல. ஒரு உறுப்பு இப்படி அமுத்தி வச்சிருக்காரு உள்ளி ஆதிஹி அப்படி சொன்ன இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் மரத்துல வந்து எப்படி இருக்கிறது கிளை இருக்கிறது ஓகே அப்போ இங்க ஆத்ம ஏகா அப்படின்னா இங்க எப்படி இருக்கிறது ஆத்ம ஏக்கா எப்படிப்பட்ட அது எப்பவுமே ஏக்ககா இருக்கிறது எப்பயும் ஒன்றாக இருக்கிறது ஓகே நவர் அநேக்க எவர் சில்வர் நவர் சில்வர் எவர் தான் நெவர் சில்வர் ஒரு நாளும் எவர் சில்வர் சில்வர் ஆகாது இங்க எப்படி இருக்கிறது தோத்து போயிட்டார் நல்லதுதான் இது இருக்கிறது அர்ஜுன் இந்த கவுண்டர்களுக்கும் சண்டை வந்து இதெல்லாம் இப்படிலாம் சண்டைப்படக்கூடாது ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் பிராமணர்கள் அந்த அர்ஜனத்திற்கும் தான் சண்டை உங்களுக்கு விதை நல்ல தெரியுமா ஒரு ஒரு விதை நல்ல போட்டா நிறைய விதை வரும் அது போல ஒரு ஆள் நிறைய கெடுத்து கொடுவான் சொன்னார் அது பிரம்மன் ஏக்க பிரம்மனா இருக்கிறது பல பிரம்மனா இது பிரிஞ்சு போறதானா அப்படின்னு கிடையாது இப்ப பார்த்து இருக்கும் போது ஏக பிரம்மன் தான் ஏக பிரம்மன் தான் ஒரு வித தான் பலது ஆகி நிறைய பிரம்மன் இருக்குமோ பரமாத்மா ஏவ வேற சொல்றது ஏவ இண்டிகேஷன் ஓகே அது எந்த பேதமும் அற்றது தம் மா சிய பேதமும் கிடையாது இப்பதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொகத பேதம் சொன்னீங்க ஏதோ பார்ப்பாட்டா நமக்கிட்டயே பார்ப்பாட்டா இருக்கிறது பிரம்மன் கிட்டையே ஏதாவது பார்ப்பாட்டா பிரிஞ்சிருக்கானா அப்படிலாம் கிடையாது ஏக்க பிரம்மன் சரி சஜாதிய பேதனா சஜாத்திய பேத என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுக்கும் லிவிங் பீங் நாம ஒரு லிவிங் பீங் நமக்கும் இது என்னது இது ஒரு லிவிங் பீங் இல்லையா எனக்கும் டிஃபரண்ட் இருக்கு நான் வேற கரெக்டா அது போலுக்கு வேற வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா பிரம்மனை பிரம்மன் இருக்கும் மனுஷமா இன்னொரு மனுஷன் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்காங்க அதனால தேவகா பண்ணாலும்ன்குஷன் இன்னொரு பிரம்மன் கிடையாது இன்னொரு பிரம்மன் இருந்தா இன்னொரு ஆகாசம் இருக்க முடியாது இல்லையா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இன்னொரு ஆகாசம் அப்போ அப்ப பிரம்மன் இந்த அப்ப ஆத்மா எப்படி எத்தனை ஆத்மா இருக்கிறது ஏக ஆத்மா பிராமண ஆத்மா சத்திய ஆத்மா ஆத்மா அப்புறம் வந்து சூத்ர ஆத்மா வைஷ்ய ஆத்மா இதெல்லாம் இருக்கிறதோ இது கொஞ்சம் பேரு சுத்த ஆத்மா சொல்லுவாங்க இதெல்லாம் குரூப் பாக்குறதுக்குள்ளே ஒன் சைடு படிச்சோம்னா ஒன் சைடு கோல் போடுற மாதிரி அதையும் தெரி அது உண்மையா இருந்தா இது பொய்யா இருந்து டிராவல் பண்றது வேஸ்டா போய்ட்டு அதனால எல்லா ரவுண்டும் அடிச்சுட்டு நீங்க போய் அடிக்க வேண்டாம் ரொம்ப பொறுமையாத்மா அசுத்தம் ஆயிடுச்சு அதனால கிளீன் பண்ண இது பண்ணு இன்னொரு யோகா குரூப் போனா எதுக்கு ஆத்மால சண்டை போடுறது நீ ஆத்மா தனி நீ ஆத்மா தனி எல்லா கருத்தையும் அதனால வந்து என்ன சொல்றது கௌசிக கோத்திர ஆத்மா பரக்கம் கோத்மா ஆத்மா இல்லையா எல்லா தனித்தனி ஆத்மா இது கோத்தரம் விட்டு கோத்திரம் எடுத்தாலு போட்டு பையன் எடுக்க மாட்டாங்க ஓகே ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகல என்னடான் தெலுங்கு பிராமணா தெலுங்கு பிராமணம் தமிழ் தானே பேசுறான் அதை பைட் பண்ணி அந்த கல்யாணம் பண்ணி வச்சு நான் எல்லாம் ஒண்ணுதான் பிராமணி எல்லாம் வெஜிடேரியன் தானே இதெல்லாம் இருக்கட்டும் அவனும் சஞ்சயாவதன பண்றான் பொண்ணு கொடுங்க சொன்னாங்க அப்படி சொல்ல அவனும் சந்தியாவதனம் பண்ற இவனும் சந்தியாவதனம் பண்ற எப்படியோ அதுக்கப்புறம் முடிச்சு வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க முடிச்சு வச்சுன்னா அந்த பொண்ணு அப்புறம் இந்த பக்கமே வரல அதுதான் பிரச்சனை எனக்குதான் லாஸ்டு அது வரைக்கும் அதுக்குளம் கிடையாது கிடையாது ஒன்னும் கிடையாது அது அதுக்கு உறுப்பு இருந்தா தான் உருப்பற்றது ஓகே ஆத்மன சந்தி பரந்த சாத்தியேதா நாத் சேதா நாஸ்தி நிறவயத்துவாதா நாஸ்தி அதுக்கு ஆதாரம் சொல்றேன் ஆத்மா ஒன்றாக இருக்கிறதுனால சஜாதி பேதம் கிடையாது இன்னொரு கிடையாது நிரவயத்துவாத் அது பார்ட்லெஸ் அங்கம் இல்லாதனால பேத சொத்தேதும் தண்ணிக்கிட்ட கிடையாது பேதத்துக்கு போயிட்டீங்களா என்ன சொன்னீங்க சஜாத்திய பேதம் சொன்னீங்க ஓகே இப்ப வந்து எங்க வந்துட்டீங்க விஜாத்தியம் அது என்ன விஜாதிய முதல்ல விஜாதி பேதம் என்ன தெரிஞ்சதுக்கு வந்து ஆகாசம் ஏகத்வாத் அப்புறம் நிரவயத்வார் ஆகாசம் ஏகத்வாத் நிரவயத்வாத் அதனால என்ன தஸ்மாத் அது என்ன பேதம் கிடையாது ஜத்திய கிட பே கிடையாதுக்கு தனித்தனி நம்ம வீட்டை ரூம் பெட்ரூம் ரூம்சத்து கிடையாது இந்த ரூம் ஆகாசம் ஆயிடுச்சு அப்படி எத்தனை பேருக்கு தோணிருக்கும் ஆகாசம் ஆயிடுச்சு கிளாஸ் அந்த பக்கத்துல சொல்லிட்டே இருந்தேன் அதெல்லாம் உடைச்சிட்டா உடைச்சிட ஆகாசம் ஆயிடுச்சு அதனால ஏக்க ஆகாசம் அதுக்கு வந்து தன்கிட்டையும் உறுப்பு கிடையாது தன்கிட்டையும் அதுக்கு பேதம் கிடையாது அது போல அதுக்கு இன்னொரு ஆகாசமும் கிடையாது இன்னொரு ஆகாசம் கிடையாது அதனால சஜாதிய சொதா நாஸ்தி ஆனா ஆகாசத்துக்கு விஜாதிய பேதம் உண்டு அதனாலதான் ஆகாசவத்து ஆகாசவத்து இவ ஆகாச இவ சொல்லுவான் ஆகாசம் போல் ஆத்மா ஆகாசம் போல் ஒரு பே இருக்குத்மாவுக்குழாசத்துக்கு மேல சூரிய இந்த அப்படி சொல்றோம் அப்போ therefore अस्ति आकाशन आकाश ஆகாசத்தில் வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது ஆபக இருக்கிறது பிருத்திவிடு ஏகப்பட்ட ஐட்டம் ஆகாசத்துக்குள்ள இருக்குதா ஆகாசத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிறது பொருள் வந்து ஆகாசத்துக்குள்ள இருக்கிறது ஓகே அதனால அது ஆகாசத்துக்கும் அதுக்கும் ஜாதிக்கு டிஃப்ரெண்ட் புரியதா அப்போ இருக்கிறதுக்கு பேரு அப்போ ஆசிய சீசேதோ நேத வர பரமாத்மனே விஜா அப்படி நாஸ்தி அது கூட இல்லை அதுக்கு ஆகத்துக்கு சஜாதியேதம் கிடையாது ஆனா விஜாத்திய பேதம் இருக்கு பரமாத்மாவுக்கு விஜாத்திய பேதமும் கிடையாது அப்போ துவைத்தினா வேதாந்தி அத்வைதி அத்வைதி நமக்கு துக்கம் வேத புத்தி தான் நமக்கு போகணும் அப்போ இந்த வேதாந்திக்கு வேத புத்தியே இருக்க கூடாது அதனால நமக்கு நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஜதி நீதி குல போ தூரகம் நாம ரூப குணதோஷ பரிச்சிதம் தேச கால விஷயாதிபத்தியது பிரம்ம தத்துவமசிபாவயாத்மனி சங்கர் சொல்றிருக்காரு அழகா சொல்ருக்காரு சங்கர் தான் சொல்ருக்காரு ஞாபகங்க இதெல்லாம் இப்ப தூரக்கம் அப்பாற்பட்டது குற்றமற்றது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல சமா எல்லா பேங்களையும் அகத்தே வருது நமக்கு நம்ம கிட்ட என்ன பேதம் இருக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பண்ணிட்டே வருது அதுதான் இதுக்கு பேரு வேதாந்தம் பேதத்தோடு இருந்தாந்தம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வேதாந்தி நிறைய பேர் பார்த்திருக்க வேதாந்தி பார்க்கறது ரொம்ப அபூர்வமா இருக்கிறது நிறைய இயக்கங்கள் இருக்கிறது எல்லாம் பிரம்மனை பத்தி பேசுவாங்க ஆனா அவங்கள இவங்களை பார்க்கக்கூடாது இவ அவங்களை பார்த்தா தீட்டு இவங்களை பார்த்தா தீட்டு அங்க அவங்களோட பேசிட்டு வந்தா அந்த ஆசிரமத்துக்குள்ளே இன்னொருத்தர் பேசிட்டு வந்தா நான் ஒரு சாந்தி வனம் போயிருந்தேன் சாந்தி வனத்துக்கு போனா நிறைய சாதுக்குள் இருந்தாங்க இப்ப சாதுன்னா சன்னியாசினா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வராது இப்ப அந்த சாது வந்து பிரம்ம தத்துவத்தை தான் பேசினாரு இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்தா அந்த ஆள் என்ன சொன்னா சுவாமி அந்த சுவாமிக்கு இந்த சுவாமிக்கு பேதம் ஒரே ஆசிரமம் சாந்தி குளித்தல பக்கத்தில் இருக்காது அதனால இதுல தெரிஞ்சு போச்சு ஓகே டிவப்பா எத்தனை பேதம் இருக்கிறது அப்ப அந்த ஆசிரமத்துல சொகத்த பேதம் இருக்கிறது அப்புறம் சஜாத்திய பேதம் இருக்கு இன்னொரு ஆசிரமம் இன்னொரு ஆசிரமத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஓகே நீங்க நிறைய ஆசிரமத்து போனீங்கன்னா அவங்க ஒரு டெக்ஸ்ட் வச்சிருப்பாங்க அதான் படிக்கணும் இன்னொருத்தர் படிச்சுன்னா அவ்வளவுதான் டிஸ்மிஸ் இங்க இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படி ரொம்ப கஷ்டம் பேசுறது பிரம்மன் தான் ஏக்க பிரம்மன் அவங்களும் டீச் பண்றது பிரம்மன் தான் இவங்க டீச் பண்றது பிரம்மன் தான் அங்க போய் எங்கயாவது போயிட்டா பிரச்சனை அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா நமக்கு வேதாந்தத்தை படிச்சுட்டே வேதாந்தத்துக்கு போயிடுவோம் இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் நான் வேதாந்தி எல்லாம் ஒண்ணுதான் எந்த ஆசிரமத்துக்குன்னா போவேன் எந்த டீச்சர் கிட்டனா போவேன் எல்லார்கிட்டையும் போவேன் எல்லாரையும் தெரியும் எதுக்குன்னு ஒரு ஒரு டீச்சர் வச்சுட்டு இருக்கிறது எல்லா டீச்சரும் குரு தான் அதுவும் ப்ராப்ளம் ஏன்னா யாருக்கிட்டையும் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன் உன் டவுட்னா உன் குற்ற டவுட்டை நீனே தெரிஞ்சுப்பேன் ஏன்னா தெரிஞ்சுப்பேன் அதனால எங்கேயா ஒரு ஆளுகிட்ட சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆனா தான் அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் அதனால எல்லா இடத்துலையும் பேதம் கூடாது சொன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறது இல்லை எங்கயா ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து டீச்சிங் கரெக்டா இருக்கணும் அப்படி நம்ம ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கூட பேலன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன சொல்றோம்னா ஆகாசத்தில் திரும்ப பார்க்கலாம் ஆகாசம் பலது உள்ளது போல இருக்கிறது ஆகாசம் ஏக ஆகாசம் பரமாத்மா அது போல பரமாத்மா இருக்கிறது விஜாதி பேதம் கிடையாது விஜாதி பேதம் கிடையாதா ஓகே சோ இப்போ உபனிஷத்து விஜாதி பேதம் இருக்கா இல்லையா பரமாத்மாவுக்கு அப்படின்னா ஜீவ ஈஸ்வர ஜகத்து ஒரே பிரம்மன் தான் அந்த சைத்தன்யம் சாட்சாத் நீ தான் சொல்றது ஜீஸ்வர ஜகத்து மொத்தம் மூணு விஷயம் தான் இருக்குது நான் இருக்கேன் பகவான் இருக்கா ஈஸ்வரர் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா மூணு தான் இருக்கிறது மூணு தவிர எக்ஸ்ட்ரா ஒண்ணு கிடையாது ஓகே மூணு பேதம் அகற்றது தான் அத்வைதம் ஓகே மூணுத்தையும் அகற்றுறது இந்த ஐத்திரிய உபநிஷத்து எடுத்தோடனே ஆரம்பத்தில் சொல்றது பரமாத்மா வத்திரிக்தம் கிஞ்சித்து நாஸ்தி ஓகே பரமாத்மாவுக்கு வேறாக பரபிரம்மனுக்கு வேறாக வேறாக வேற எதுவும் கிடையாது கிஞ்சித்து நாஸ்தி அப்படி சொல்றது அப்போ ஜீவ ரூபம் வா ஜகத் ரூபம் வா ஈஸ்வர ரூபம் வா சேத்தன ரூபம் வா அச்சேதனம் ரூபம் வா எந்த விதத்திலையும் பேதம் கிடையாது ஓகே அப்படி அசர்டிவா பஸ்ட் எடுத்தோடே உறுதி சொல்றது இந்த ஐத்திரிய உபநிஷத்தை எடுத்தோடனே பில்டிங்கை ஸ்ட்ராங்கா பண்றது அதுல இருந்து அதுக்கப்புறம் பில்டிங் நமக்கு கொண்டு போடுறது என்ன சொல்றது ந அந்யத்து கிஞ்சின மிஷத்து ந அந்நியத்து கிஞ்சின மிஷத்து ஓகே சோ உபனிஷத்து தள்ள தெளிவா கூறுறது என்ன கூறுறது ந அந்நியத்து கிஞ்சின மிஷத்து கிஞ்சின அந்நிய நம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை இல்லவே இல்லை அப்படி சொல்றது விஜாத்திய வஸ்து அப்பி நசீத் வேறு ஒன்றும் எதுவும் இல்லை அதுக்கு வேறாக எவ்வளவு அத்தாரிட்டியோட சொல்றதுன்னா கிஞ்சின அந்நிய கொஞ்சம் கூட கிடையாது சந்தேகத்துக்கு கொஞ்சம் சாம்பார் போடலாமே அப்படி பக்கெட்ல கொண்டு வந்துட்டு சந்தேகத்துக்கு சாம்பார் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் போடுவான் முடிச்சுட்டு இருப்பான் பொருள் நினைக்கும் கூட கொஞ்சம் விட்டுண்டா போற தோணும் அப்படி ஏதாவது கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா லவலேசம் அப்பி லவலேசம் கொஞ்சம் கூட கிஞ்சது கிடையாது வந்து சாபாரம் ஆக்டிவிட்டி மிஷத் மீன்ஸ் சாபாரம் வியாபாரம் டு வியாபாரம் ஆக்டிவிட்டி செயல்படுதல் காரியத்தை செய்ல் மிஷ் ரூட்ல இருந்து இது வந்தது கண்ணுக்கிறது அதுதான் அப்படி அது லைஃப் ஆக்டிவிட்டிஸ் லிவிங் பீயிங் வித் லைஃப் ஆக்ஷன் ஒவ்வொரு லிவிங் பீயிங் என்ன பண்றது செத்து போன மாதிரி இருக்க சொல்லும் ரெண்டும் இருக்கணும் என்ன சொல்றாரு அது மாத்திரம் அது எப்படி இருக்கிறது அமிஷத் அமிஷத் அப்படின்னா அது அச்சேதன வஸ்துவாக இருக்கிறது எது லைஃப் அதுதான் செயல்படுறது ஏதோ அதுதான் அதுதான் சேதனம் ஓகே எது ஒன்று செயல்படலையோ அது எனர்ட் அச்சேதனம் ஓகே அதனால மிஷத்தினா என்றால் சேதன அச்சேதன வஸ்து சர அச்சர வஸ்து என்ன சொல்றா சாபாரம் ஆ வியாபார வஸ்து இந்த ஆத்மா இந்த இது எப்படி இருக்கிறதுனா பிரம்மன் சேத்தனமாகவும் இருக்கிறது அச்சேதனமாகவும் இருக்கின்றது அப்படி சேர்த்துக்கோ அன்யத் நசீத் ஓகே அதாவது லிவிங் ஆர் எனர்ட் ஆக்சன் அது இன் ஆக்ஷன் உயிரு உயிரற்றது ஜடம் செயலற்றது கிஞ்சின அந்நிய ந அஸ்தி ஆசித் அதாவது உயிரற்றதோ உயிர் உள்ளதோ சேதனமோ அச்சேதனமோ ஆக்டிவாவோ இன் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது இந்த பிரம்மத்துக்கு வேறாக ஏதாவது ஒன்று இருக்கின்றதா அப்படின்னா அந்நிய நசீத் அப்படின்னு சொல்ற கிஞ்சன அந்நிய நசீத் அப்படி எதுவுமே இல்லப்பா அப்ப என்னதான் இருக்குன்னு சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னா பரமாத்மா ஏக்க ஏவ இதம் அக்ரே ஆசீத் என்ன சொல்றது புரியுடுதோ சஜாத்திய वस्तु आसीत ओके okay. जगत उपाधान कारण परमा परब्रह्मिफ्टे होल जगत यूनिर्स अजात विजा सहित जगत रहा कुजा विजा रखि ஆசித் முன்னாடி அது எந்த விதமான ரகித ரகித்தன எந்த பேதமும் இல்லாம இருந்தது அதுல இருந்து மேனிபெஸ்டேஷன் பண்ணின இந்த ஹோல் ஜகத் எப்படி இருக்கிறது ஆப்போசிட் சஜாத்திய விஜாத்திய சொகத்த பேத்த சகித ஜகத்து ஓகே எல்லா இதுக்கு அப்ப எது ஒன்று ஏக்கமாக இருந்ததோ அதுவே பலவாக மாறியது போல இருக்கிறது இப்படி பரமாத்மா மாறியுள்ளது இந்த பரமாத்மா பரபிரமன் சிவனே சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாதோ இல்லையா ஏன் இப்படி பண்ணி நம்மளை வாட்டணும் அதுக்கு கிளாஸ் நடத்தணும் இல்லையா ச ஈஷத சக சகன உபரியுக்த பரமாத்மா பரபிரம்மன் ஓகே சஜாத்தியாதி பேத சூன்யா अजा अंद पत् ए सजा आदि सजा भेद शून्य सृष्टे प्रा वर्तमाने प्ररा प्रण परा मुत परमात् பரபிரம்மன் அந்த பரமாத்மா தான் பரபிரம்மன் அப்போ என்ன பண்ணினாரீட்சதனா ஈக்ஷத வந்து நமக்கு ஜென்ரலா வராது வேதத்தில் வர சொல்ல நம்ம மாத்த முடியாது வேதத்துக்கு மாத்திரம் ரைட் ஒன்று அது எப்படி சொல்றதோ அப்படிதான் ஏற்றுக்கணும் ஓகே அதுக்கு ஜென்லா நமக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஐஷத்து அப்படி பண்ண ஈட்சத்தை ஐக் ஐட்சத்தை என்ன அர்த்தம் பார்த்தார் ஓகே பார்த்தார் இப்படி பார்த்தாரா அப்படி சஜாத்திய விஜாத்திய சொகத்த பேத்த ரகித எதை பார்த்தார் இந்த கேள்வியிலே தகராறு இருக்கு பாருங்க சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பரமாத்மா ஐக்ஷத பார்த்தார் ஓகே சோ அப்போ ஐக்கத்தை இங்க தகராறுல வருகிறது எப்படி ஒரு பேதமும் மற்றவர் பேதமும் எது அவருக்கு தவிர வேற ஒன்று கிடையாது அவருக்கு தவிர ஒன்றும் அவர் வந்து கண்ணு முடிச்சு பார்த்தார் அப்படின்னா அவருக்கு வேற ஒன்று இருக்கணும் இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வேற நான் இருக்கேன் நான் பாக்குறேன்னா நான் வேற நீங்க வேற பாக்குறீங்க இல்லையா இது பாக்குறனா இது நான் வேற இது வேற பாக்குறோம் இல்லையா அவர் எப்படிப்பட்டவர் ஆகாசம் முடிச்சு இன்னொரு ஆகாசத்தை பார்த்தது ஈஷத சொல்ற புரியுதா இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு வந்தமே அது என்ன பண்ணாரு இந்த பரமாத்மா எப்படி பண்ணாரா இந்த பரமாத்மா சஜாதி விஜாதி சுவகத பேத ரகித்த பரமாத்மா பார்த்தார் என்ன பார்த்தார் எப்படி பார்த்தார் ஐட்சதனா இங்க மென்டலி விஜுவலைஸ் பண்ணினார் மனசா அசங்கல்பா அசங்கல்பது மனசில் கற்பனை பண்ணினார் சில பேர் சும்மா உட்கார்ந்து கற்பனை ரதம் தொட்டி விட்டா அப்படி ஓடும் அப்படி ஓகே எது ஒண்ணு செய்யறதுக்கும் சிருஷ்டி பண்றதுக்கு அவர் விஜுவலைஸ் பண்ணியாக்கணும் நீ பாவு பாஜி இருக்க பாபு பாஜி அது பேர் பாவு பஜ்ஜியா அதுல ஒண்ணு பண்ணுவான் அந்த பண்ணங்கரை முன்னாடி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் தட்டு வானொலி இல்லையா அவன் இப்படி இப்படி ஒரு ரெட் கலரை பண்ணுவான் அதுதான் இருக்கும் செய்யற ஸ்டைல் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நிக்க வச்சிருவான் துண்டு பஜ்ஜி வந்துருவார் வெங்காய சட்னி வர்றது கஷ்டம் அது வெங்காய சட்னி அதுவும் அந்த கலர்ல இருக்கும் அந்த ரோஸ் கலர்ல இருக்கும் அதுவே நிறைய பேர் அது பேர் சொல்லி ஏதோ சொல்லுவா அதனால விசுவலைஸ் பண்ணணும்ஸ் பண்றோம் அதை பொறுத்து இங்க வரும் கார்பன் இப்படி அப்படி கற்பனை பண்ணினார் இப்படி ரதோசவம் அது வந்து அதுக்கப்புறம் காரியமா வந்து பகவான் வந்து சக ஐ சக ஐஷ சக ஐஷ சேம் தைத்திரிய உபநிஷத்திலையும் இதே சங்க என்ன சொல்றது விஜுவலைஸ் பண்ணினார் எப்படி விஜுவலைஸ் பண்ணாரு லோகானு சுர்ஜாதி சுஜாதி சந்தி ரூல் படி பிரிச்சா சிரஜை பிளஸ் இதி சிரஜை சிறிஜி சிறிஜி தாத்தூர் இருந்து வந்தது இந்த எல்லா விதமான லோகங்களையும் படைப்பேன் என்று விசுவலை கற்பனை பண்ணினார் என்ன இப்படி கற்பனை பண்ணினார் என்னது என்ன வேல்யூபிள் லெசன் இந்த பிரம்மன் ஆத்மா இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறது மாத்திர அவர் தான் இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் காஸ்ட் அவர் தான் இன்டலெக்சுவல் காஸ்ட் ஆகும் இருக்கிறார் ஓகே எனி சிருஷ்டி இப்ப பான இருக்குங்க இது வந்து இது சிருஷ்டி பண்ணது இந்த சிருஷ்டிக்கு நிமித்த காரணம் யாரு குலாலா காரணம் என்ன குளாலா அப்படி ஆயிட்டா அந்த ஆளு என பரம்பரையா குறைஞ்சு போச்சு குளாலும் அப்புறம் ரொம்ப விவசாய இல்லாம போயிடும் நீங்க வந்து செய்யறவனே அது ஆயிட்டான்னு வச்சுக்கோ இன்டெலக்சுவல் காஸ்டேரியல் காஸ்ட் ஆகிட்டு இப்ப வந்து கோல் நகையாட்டா என்ன பண்ணுவாரு புடுங்கிட்டு இருப்பார் பணம் கொடு அப்படின்னு கருத்த அதனால ஆகிடும் அதனால இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும் நிமித்த காரணம் உபாதான காரணம் செப்பரேட் செப்பரேட் இருக்கணும் ஆனா இங்க எப்படி இருக்காரு பரமாத்மா பரமாத்மா சேத்தன அச்சேதன காரணமாகவும் இருக்கிறார் அவர் இன்டலெக்ட் காஸ்டாகவும் இருக்கிறார் மெட்டீரியல் காஸ்டாகவும் இருக்கிறார் இது மாத்திர டிஃப்ரெண்ட் சோ இப்போ மத்தது நமக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறது ஒண்ணு இன்டலெக்சுவல் காஸ்ட் ஒண்ணு இருக்கிறது மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு நியாயமா இருக்கிறது எது ஒண்ணாலும் இப்படி நியாயமா ஒரு விஷயம் பொதுவா இருக்கிற விஷயம் ஒருத்தர் அதுக்கு பேரு வந்து இது அசம்பவத்தை தோஷம் உண்டாகாதோ இப்படி மாத்தி சொன்னா இல்லையா உபனிஷத்தை சாஸ்திரமே என்ன சொல்றது பாருங்க இப்படி நீ சொன்ன தோஷம் வந்துடாதோ இது ஒரு விஷயம் நடக்காதத சம்பவத்தை நடக்கிறது அசம்பவ விஷயத்தில் அசம்பவோ அப்படின்னா நடக்காது அதுக்கு உபனிஷத்தை சொல்றது முண்டக்க உபனிஷத்துல பலிச்சு சொல்றது அன்னில இருந்து வெப் வந்து இருக்கிறது அன்னைக்கு நெட்ஒர்க் இருக்கிறது இன்னைக்கு நெட்ஒர்க் இருக்கிறது அப்போ அது மத்தியில் ரெண்டாவது உதாரணம் வந்து சொப்பனம் சொப்பனத்தில் எப்படி இருக்கிறது அங்க வரைக்கும் அங்க இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஜெய்ப்பூர் கண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் யாரு பண்ணுது நீங்க தான் ஓகே இன்டெலக்சுவல் காஸ்ட் யாரு நீங்கதான் எல்லாமே அப்ப ஊர்ணிகே வெரி ஐடியல் எக்ஸாம்பிள் அப்ப இமான் லோகான் சிரிதி சக ஐஷ அந்த பரமாத்மா இவ்வாறு உலகங்களை படைக்க கற்பனை பண்ணினார் எப்படி பண்ணினார் அவரு ஆத்மாவா இத ஆசீன் எந்த விதமான வேதங்களும் அற்ற பரமாத்மா சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தாரோ அவர் தான் இந்த இதம் ஜகத்து இந்த உபாதான காரணமாக மாறினார் கிஞ்சின அந்யத்து ஏக்க அந்த பரமாத்மா வேற எதுவும் இல்லை மிஷத்து பிரம்மா நிமித்த காரணம் கூட இமான் லோகான் சிஜை பரமாத்மாவை இந்த உலகங்களை விசேஷ விஜுவலைஸ் பண்ணினார் எந்த விதமான பரமாத்மா அவர் ஹோல் ஜகத்துக்கு நிமித்த உபாதான காரணமாக மாறினார் சிருஷ்டி பிரகரண விசாரணம் இப்ப வர்றது ஓகே இப்ப ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் அப்படி சொன்னா இந்த நிமித்த உபாதன காரணமா இருக்கிற ஜகத்து சிருஷ்டி உள்ளதா இல்லையா இது தோற்றமா ஓகே இப்ப நம்ம பார்த்திருக்க ஜகத்துக்கு முன்னாடி எந்த விதமான பேதமும் இல்லாத ஆத்மா பரமாத்மா இருந்தார் அவர்தான் நிமித்த உபாதன காரணமாக மாறினார் ஓகே அப்படி மாறினவரு அவர் வந்து இப்ப இருக்கிற இந்த தோற்றம் இப்ப எதெல்லாம் படைச்சாரோ அது இருக்கிறதா இல்லையா அதுதான் இங்க கேள்வி இது தோற்றம் தானோ நிற்பதுவே நடப்பதுவே மறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ அல்ப மாயைத்தானோ மா அப்படின்னு உள் என்ன தோற்றம் இது அப்ப இது மெட்டீரியல் காஸ்ட் உபாதன காரணம் நிமித்த காரணம் சொல்றது என்ன உபச்சாரத்துக்கு சொல்றீங்களா இல்ல நிஜமா இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன சொல்றது ஆனையில சிந்திச்சு யோசிச்சு பதில் சொல்லும் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண உத பூர்ணிய பூர்ணமாய பூர்ண வசிஷா ஷாந்தி ஹரி வோகு நமஹோ